பார்க்கும் திசை தோறும் பாசாங்குசே பனிச்சிதை வண்டார்க்கும் பொது மலரைந்தும் கரும்பும் என் நல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுறையாள் திருமேனியும் சிற்றையும் பார்க்கும் குமூலையும் முலைமேல் முத்துமாலையுமே